بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة التاعة شيء عظيم يوم ترونها تذهل كل مربعة عما أرضعت وتضعوا كل ذات حمل حملها وترى الناس سكارا وما هم بسكارا ولكن عذاب الله ست وقال رسول الله صلى الله عليه وسلم فادروا بالأعمال فتنا كفتع الليل المظلم يصبح الرجل مؤمنا ويمتي كافرا ويمتي مؤمنا ويفح كافرا يبيع دينه بعرض من الدنيا أو كما قال عليه الصلاة والسلام سنجي كوريا قنيت الكوريا ميلانا فيريار هلي جنوان قليل سهودر هلي عنبيد كوريا تايمار هلي سهودر هلي உலகத்துல நாங்க பார்க்கலாம் சில வருடங்களுக்கு முன்னால முழு உலகத்தில் உள்ள மக்கள் அதிலும் குறிப்பாக முஸ்லீம்கள் ரொம்பவும் அமைதியோடு சந்தோஷத்தோடு எந்த பயமோ பதற்றமோ பீதியோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சமீப காலத்துல நாங்க பார்க்கலாம் உலகத்துல இஸ்லாமிய நாடாக சரி அந்நிய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி அது ஏரியாவாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாட்டுல வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு வகை வகையான சிக்கல்கள் பிரச்சனைகள் சோதனைகள் ஒவ்வொரு நாளும் ஒன்று முடிந்தால் இன்னொன்று அது முடிந்தால் இன்னொன்று இப்படி ஒவ்வொரு நாளும் பலவிதமான சோதனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு நம்மவர்கள் முகம் கொடுக்க ஒரு கட்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றனர் பல காரணங்களை மனிதர்கள் சொன்னாலும் இதிலுள்ள மிக முக்கியமான காரணம் ரசூலதாக செல்லும் சல்லன் சொன்னார்கள் உலகம் முடியக்கூடிய அந்த காலகட்டம் வரக்கூடிய வேளையில் உலகத்தில் அதிகமான சீத்தனாக்கள் ஏற்பட்டுவிடும் குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும் அந்த உலகத்துடைய முடிவுக்கு முன்னால ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹோளை செல்லும் சில அடையாளங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நவியவர்கள் சில சின்ன அடையாளங்களையும் சொல்லி இருக்கின்றார்கள் நவியவர்கள் சில பெரிய அடையாளங்களையும் சொல்லி இருக்கின்றார்கள் நவியவர்கள் சொன்ன சிறிய அடையாளங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் முன்ன கிட்டத்தட்ட நூற்றுக்கு விதமான அடையாளங்கள் ஒவ்வொரு நாளும் உலகத்துல நடந்து கொண்டே இருக்கின்றது ரசூல்லி தள்ளல் சிறிய அடையாளங்களை பல அடையாளங்களை சொன்னாங்க அதாவது நெருங்க நெருங்கக்கூடிய வேலையில பெரிய பெரிய மாடி பில்டிங்களை கட்டுவாங்க நாங்க பார்க்கலாம் எத்தாவலூடத்தில் புனியான் மிக பெரும் பெரும் மாடிகளை கொண்ட அந்த கட்டிடங்களை கட்டுவார்கள் அதே மாதிரி உலகத்தில் உள்ள ஆட்சி அதிகாரங்கள் அதாவது படிப்பறிவில்ல வரக்கூடிய கைகள் ஒப்படைக்கப்படும் என்று நவியவர்கள் சொன்னதையும் ஒரு சில நாடுகளில் நாங்க பார்க்கலாம் மதுபத்தை பல பெயர்களை மக்கள் பல பெயர்களை வீட்டு அந்த மனிதர்கள் குடித்து கொண்டிருப்பாங்க பெண்கள் அதிகமாக ஆக்கி விடுவாங்க இதெல்லாம் நபி அவர்கள் சொன்ன அதிகமான இந்த சின்ன அடையாளங்களை ஒரு நாளும் நாம் கண்டு கொண்டு இருக்கின்றோம் அதே மாதிரி நபி அவங்க சொன்னாங்க அதாவது எப்காலல் இஸ்லாம் அதனுடைய பெயரை தவிர வேற ஒன்றுமே இருக்காது இதை நாங்க நாடுகள்ல எங்கே இருக்கிறாங்க போய் பார்த்தீங்கன்னா வெறும் இஸ்லாம் பேரளவு இருக்கு அது எல்லாம் இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கு மத்தியில எந்த சம்பந்தமும் இல்ல நபி அவங்க சொன்னாங்கல்ல இஸ்லாத்துல அதனுடைய பெயரை தவிர வேற ஒன்றுமே இருக்காது குரானி இல்லா ரசிங்க எடுத்துக்கொண்டீங்க அதனுடைய எழுத்து வடிவம் மாற்றன்தான் இருக்கும் அத முஸ்லீம்கள் தன்னுடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டிய எடுக்க மாட்டாங்க அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்கு அனைத்து வழிகாட்டலும் குரான் இருக்குது ஆனால் அந்த குரான எழுத்துடைய வடிவ மாத்திரம் தான் இருக்கும் அதை மக்கள் வரக்கத்திற்காக வேண்டி பாதி அதை கொண்டு அமல் செய்ய மாட்டாங்க சொல்லுங்க மசாஜி அவர்களுடைய பள்ளிவாசல்கள் பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கும் இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க உலகத்துடைய பல நாடுகள்ல பல மில்லியன் செலவழ்ச்சி பள்ளிகளை கட்டிக்கிறாங்க பல மில்லியன் செலவழ்ச்சி பள்ளிகளை கட்டிக்கிறாங்க சில அரேபிய நாட்லயும் நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி ஐரோப்பா கண்டத்தில் உள்ள சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் நாங்க ரெண்டு வருஷத்தையும் முன்னாடி ஜெனீவா அங்க மிகப்பெரிய பிரம அந்தப்பா நான் ஒரு பள்ளி ஜெனீவால கட்டிக்கிறாங்க ஜும்மாவுக்கு மட்டும் மாசாலா மக்கள் கொஞ்சம் வராங்க ஆனா மற்ற நேரத்துல பள்ளி இல்ல அதே மாதிரி பல நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாங்க ஜப்பான்ல அந்த டோக்கியோல ஒரு பெரிய ஒரு பள்ளிக்கு துருக்கியர்களால கட்டப்பட்ட பள்ளி எத்தனையோ மில்லியன் செலவழிச்சு கட்டிக்கிறாங்க தொழுகையுடைய நேரத்துல கூட அந்த பள்ளியில தொழுகை இல்ல தொழுகையுடைய நேரம் அந்த பள்ளியில தொழுகை அவருடைய பள்ளிவாசல்கள் பெரிய பெரிய அளவு கட்டப்பட்டிருக்கும் ஆனா அந்த பள்ளியில நேரு வழி இருக்காது அல்லாவை ஞாபகம் செய்யக்கூடிய விடயங்கள் அங்க இருக்காது சொல்லிட்டு சொன்னாங்க அந்த காலத்துல வாழக்கூடிய சில குளமாக்கள் பூமிக்கு கீழால் உள்ளவர்கள் ஆக மிகவும் மோசமானவர்களாக இருப்பாங்க தகவறையோல் பிரீச்சனா அவர்களின் மூலமாகத்தான் பலவிதமான சித்தனாக்கள் வெளியாகும் அவர்கள்ட்டு பார்க்கலாம் ஒரு சிலர்கள் மக்களுக்கு புதிய புதிய கருத்துக்களை சொல்லி அதன் மூலமாக பயங்கரமான சித்தனா முழு உலகத்துல பார்க்கலாம் அதிகமான மக்கள் ஒளியில போய் கொண்டிருப்பாங்க ஒரு சிலர்கள் வந்து சொல்லுவாங்க எப்படியும் செய்யலாம் எப்படியும் செய்யலாம் இதுவும் கூடும் இதுவும் கூடும் உலகத்துல பல இடங்களில் நாங்க பார்க்கலாம் அவர்களின் மூலமாக பல சித்தனாக்கள் வெளியாகி அது அவர்கள்ட்ட போய் மீண்டும் நபி அவர்கள் சொன்னாங்க மேலும் அப்துல் அஹேபின்னு சொன்னாங்க பள்ளி எந்த அளவுக்கு அலங்காரம் செய்வாங்க அவர்களுடைய வணக்கங்களை அலங்காரம் செய்யற மாதிரி பள்ளிவாசல்கள் அலங்காரம் செய்வாங்க நாங்க பாக்குறோம் இந்த குலகத்தில் கட்ட அப்படி சில பள்ளிவாசல் அதற்குரிய அந்த லைட்டுகள் அந்த அலங்கார விளக்குகள் எத்தனையோ கிலோகிராம் அவ்வளவு பாரமான அலங்கார விளக்குகள் அங்கே தொங்க விடுறாங்க ஒருமதியான பள்ளி அலங்காரம் செய்யறாங்க யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வணக்கஸ்தலங்களை அலங்காரம் செய்யற மாதிரி முஸ்லிம்களும் அவர் அவர்களுடைய பள்ளி அலங்காரம் செய்ய ஆரம்பிப்பார் மேலான பெரியார்களே கனவான்களே தகவல்களை அன்று நதிய சொன்னது இவைகள் அனைத்தும் இன்று நாங்க கண்கூடாக பார்க்கலாம் சாப்படக்கூடியவன் அவனுடைய சட்டையின் பக்கம் மத்த மக்களை வாங்க வாங்க மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களுக்கு பாதகமாக என்ன செய்வாங்க மத்த மக்களை கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க கண்டீங்க எங்களை முக்கியமான ஒரு நாட்டை தாக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க தூதுவர்கள் அனுப்பினாங்க அவர்களுடைய அதிகாரம் அனுப்பினாங்க இந்த நாட்டுடைய உதவி இந்த நாட்டுடைய உதவி இந்த நாட்டுடைய உதவி நிறைய சொன்னாங்க எல்லா மக்களும் ஒன்று சேருவாங்க அந்த அழைக்கும் உங்களுக்கு பாதகமாக படை திரட்டுவது எத மாதிரி கமா ததா சாப்பிடக்கூடியவன் அவருடைய சட்டையின் அந்த காலத்துல முஸ்லிம்களுடைய இருக்கும் முஸ்லிம்கள் எண்ணிக்கையில குறைவா இருப்பாங்களா நபி சொன்னாங்க மிக அதிகமாக இருக்கும் என்றாலும் முஸ்லிம்கள்கிட்ட பலம் இருக்காது சக்தி இருக்காது வெள்ளத்துக்கு மேல போகக்கூடிய அந்த நுறையை மாறிச்சால் முஸ்லீம்கள் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பலமும் இருக்காது அவங்களுக்கு எந்த சக்தியும் இருக்காது மேலான பெரியார்களே கனவான்களே சாப்போவர்களே நபாங்க அது விற்கும் அது மகாபத்தமின்க்கும் உங்களோட விரோதிகள்ல ஆரம்பத்தில் உங்களை பத்தி உண்டான ஒரு பயம் அச்சம் இருந்துச்சு அந்த பயம் அச்சத்தல்லா கலச்சி எடுத்துருவான் நாங்களே சின்னத்தில பார்த்திருப்போம் ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு எங்களை உள்ள ஒரு பௌத்தனோ அல்லது வேற மதத்தில் உள்ளவரோ அவர் சாரத்தை கொஞ்சம் மேல கட்டி கொண்டு போறாரு முஸ்லிம கண்டா உடனடியா என்ன செஞ்சிருவாரு கீழ போட்டுவாரு அவர் தன்னுடைய தலையை குடிப்பாரு அந்த அளவுக்கு மரியாதை செய்வாங்க அந்த அளவுக்கு பயம் உண்டு இருந்துச்சு இன்றைக்கு அதற்கு நேர் நடந்து கொண்டே முஸ்லிம்களை பார்த்தா ஒரு மாதிரியா பார்க்கறது முஸ்லிம்களோடு கலைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை முஸ்லிம்களோட தேர்ந்த வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல அவர்களுடைய கடை வீடுகள் கொடுக்கிறது உங்களின் மீது உள்ள போ து ம பயம் இந்த இரண்டையும் முஸ் உள்ளத்துல போடப்பட்டதனால அந்நியவர்கள் தைரியப்பட்டுட்டாங்க இன்னைக்கு முஸ்லீம்களை பாருங்க நேசம் படத்துடைய நேசம் செல்வத்துடைய நேசம் அதற்காகவே எதையும் செய்ய தயார் தன்னுடைய மனைவியை அதாவது கொலை செய்வதற்கும் தயார் தன்னுடைய தந்தையை கொலை செய்வதற்கும் தயார் நிறைய சொன்னாங்க சொல்லுவோர் துனியாவுடைய விருப்பம் மரணத்துடைய பயம் விருப்பம் இந்த இரண்டின் மூலமாக இன்னைக்கு முஸ்லிம்கள் கோலையராக மாறிவிட்டார் மேலும் நபி சொன்னாங்க வராது காலம் ரொம்ப வேகமா போகும் நபி சொன்னாங்க ஒரு மாதம் ஒரு வாரத்த மாதிரி ஒரு வாரம் ஒரு நாள மாதிரி பின்னார் ஒரு வாரம் அதாவது ஒரு நாள் நெருப்பை பத்து வைத்து அழைக்கக்கூடிய நேரத்துல கணிஞ்சு போடும் நபி சொன்னாங்க இது நூற்றுக்கு நூறு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு நாங்க சர்வ சாதாரணமா பாக்கிறோம் கழிந்து சில மாதங்கள் கூட கழிவு அடுத்த மாதிரி போன கிழமைச்சது மூணு கிழமை நாலு கிழமை உருண்டோட விட்டது நவியாங்க ஒரு வருஷம் ஒரு மாதத்தை மாதிரி ஒரு மாதம் ஒரு வாரத்தை மாதிரி அந்த அளவுக்கு காகம் காலம் வேகமா சென்று கொண்டிருக்கும் அதில் உள்ள வரக்கட்டு போய்விடும் ஆரம்பத்துல நாங்க பார்க்கலாம் நம்முடைய பெரியார்கள் ஹாபாக்கள் தாபகங்கள் இமாம்கள் அவங்க வாழ்ந்த கொஞ்ச காலத்தில் எவ்வளவு வேலைகளை செஞ்சு முடிச்சாங்க எ நாட்டுல அது வீடுகள் எல்லா சாதனங்களும் வந்தேக்கு முன்னே ஒரு மாதிரி நாட்டு சைட்ல வாழ்ந்தவங்க அவங்க விறகு குறக்குவதற்கு போவாங்க அதே மாதிரி எடுக்க போவாங்க அதே அந்த குச்சிக்காய் கொத்தமல்லி அரைப்பாங்க அரிசி அடிப்பாங்க மா அரைப்பாங்க இதெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை அவ்வளவு செய்தும் அவர்களுக்கு இந்த வேலை ஒன்றும் இல்லை பைப்பை தொடர்ந்தா தண்ணி வரும் காலம்ேரத்தில் உள்ள போய்விடும் இமாம் உலகத்துல வாழ்ந்தது ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பத்தி ஐந்து வருஷம் அந்த ஐம்பத்தி ஐந்து வருஷத்துல அவங்க சுமார் ஆயிரம் கிட்டாபுகளை எழுதி முடிச்சிருக்காங்க அந்த ஆயிரம் கிட்டாபுல நூறு கிட்டாப நாங்க வாழ்நாள் பூரா படிச்சாலும் படிச்சு முடிச்சேடா அவ்வளவு கிதாபு ஐம்பத்தி ஐந்து வருஷத்துல பார்த்தாகிட்டாங்க அவ்வளவு கிதாபுகளை எழுதி முடிச்சாங்க ஏன் அவர்களுடைய வாழ்க்கையில அல்லா பறக்க செய்திருந்தான் இப்படி ஜரீர் பெரிய ஒரு சரித்திர ஆசிரியர் அவர் ஒருத்தரவை சொல்றாரு அல்லவுமே சத்தியமாக நான் நாற்பது வருஷமா நாற்பது வருஷமா ஒரு நாளைக்கு நாலு நாலு பக்கங்களாக நாற்பது வருஷமா நான் எழுதி கொள்ளிருக்கிறேன் சொன்னாங்க அந்த அவர்களுடைய காலக்கர் அல்லாஹ் பறக்க செய்திருந்தான் எங்களை சாபி மத முக்கியமான ஒரு இமாம் தான் அவர்களுடைய ஜலாலயன் அரபி மஜர்தாக்கல்ல நாலாவது அஞ்சாவது வருஷம் அல்லது அஞ்சாவது ஆறாவது வருஷம் ஓதி கொடுப்பாங்க ரெண்டு அல்லது மூணு வருஷம் ஓதி குடிச்சாலும் அந்த முழு கிட்ட கம்ப்ளீட் பண்றது கஷ்டம் இவங்க வெறும் நாற்பது நாள் இந்த கிட்ட எழுதிய முடிச்சிட்டாங்க வயது இருபத்தி மேலான பெரியார் கரே கணவான் கணேஷ் அப்ப நபி அவங்க சொன்னாங்க காலம் ரொம்ப வேகமா உருண்டோடி கொண்டு செல்லும் அதில் உள்ள பல கத்திகள் எடுப்பட்டு போய்விடும் என்பதை இந்த கினாங்க கண் கூட நிதரத்தனமாக பார்த்துக் அதே மாதிரி சில மக்கள் வெளிரங்கத்தில நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க உள் ரங்கத்துல விரோதியாக இருப்பாங்க நூற்றுக்கு நூறு இந்த கினாங்க பாக்குறோம் வெளிரங்கத்தில சந்தா ரொம்ப முகத்த மறுமலர்ச்சியோட கல்லுக்க பேசுவாங்க கலைப்பாங்க ஆதா ஓ சரியரா ஆனா ரகசியமா போயிடுச்சா இவர் அவரை குளிவற்றுவாரு அவர் இவரை குழி வெட்டுவாரு கேட்டா அந்த சகா பாக்கரை ஏன் சொன்னாங்க அவர்கள் சிலர்கள் அவர்களை விரும்புறது என்ன அவர்கள பணத்திற்காக இன்னும் சிலர்கள் அவர்களை விருக்கிறது என்ன அவர்களை அவர்களை ஆதரிக்காச்சு ஏதாவது ஆபத்து வந்து விடும் அவருக்கு சப்போர்ட்டா பேசாச்சு ஏதாவது ஆபத்து வந்து விடும் வெளி ரங்கத்துல நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க அதாவது உள் ரங்கத்துல இவர் அவருக்கு விரோதியாக இருப்பார் நபி சொன்னாங்க பள்ளி சில கட்டங்களா நிறைந்து அதிகமான மக்கள் பள்ளிக்கு வருவாங்க ஆனால்தான் இமாமன் துளவிப்பதற்கு இமாமா அவங்க பெற்றுக்கொள்ள ஏன் தான் தொழுகையுடைய மசாயில் தெரியாது பள்ளியில் உள்ள இமாமத்தா தான் தொழுகிக்கொன்னு இல்ல ரெண்டு பேர் சேர்ந்தா ஒரு ஆள் இமாம் ஒரு ஆள்மாமும் நவையவங்க சொன்னாங்க அதிகமான மக்கள் வருவாங்க யாரும் இமாமத்துக்கு முன்ன மாட்டாங்க ஏன் இமாமத்துடைய மசாயில் தெரியாது அல்ல காப்பாத்தணும் இங்கு வரைக்கும் நாங்க ஜீன்ல பின்ன கேட்டான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு ஜனாதா கொண்டு வந்து நீச்ச வச்சு முதலாவதுல எதோதுங்க ரெண்டாவதுங்க நாலாவதுல ஏதோதுங்க எங்களுக்கு ஜனாதா தொழுவக்கூடிய முறை தெரியாது ஆனா நாங்க துனியாவுட எல்லா சரியான முன்னேற்றம் இன்டர்நெட்ல எந்த தொங்கலை போகலோ அங்க போயிட்டுருவோம் துணியால அந்த அளவுக்கு முன்னேற்றம் தீன்ல வந்தா இன்னும் ஜனாதா சொல்லக்கூடிய முறையா சொல்லாச்சும் தெரியாது அப்ப நம்பி அவங்க சொன்னாங்க பள்ளிக்கு அதிகமான மக்கள் வருவாங்க ஆனா யாரும் மூந்த மாட்டாங்க தொழுவிக்கிறதுக்கு என் தொழுகையுடைய மசாயல் தெரியாது அதனுடைய சட்டத்திட்டம் தெரியாது அதனுடைய கருத்து பொருட்கள் தெரியாது அதனுடைய வாய்ப்புகள் தெரியாது அதனால யாருமே முந்த மாட்டாங்க மேலான பெரியார்களே கணவாங்கலேஷர்களே நபி அவர்கள் சொன்ன இந்த கிட்டத்தட்ட இந்த அடையாளங்கள் அதிகமான அடையாளங்கள் இன்றைக்கு முழு உலகத்தை நாங்கள் பார்க்கலாம் நடந்து கொண்டே இருக்குது நபி அவர் சொன்னாங்க பூமிகள் அதன் நந்த வரங்களாக அங்கே ஆறுகள் ஓடக்கூடியதாக மாறிவிடும் என்று சொன்னாங்க உங்களுடைய தெரிவிக்க அரபு நாட்டு நீங்க போயிட்டு பார்த்தா அது வெறும் பாலைவன பூமி உதாரணமா டூ தோட்டங்கள் ஆங்காங்கே பூமரங்கள் ஆங்காங்கே படைவுகள் அரபி முருகான் அரேபிய பூமி அது தோட்டங்களாக அது விவசாய பூமிகள் விவசாயம் செய்யக்கூடியதாக ஆறுகள் ஓதக்கூடியதாக மாறிவிடும் இன்றைக்கு அவங்க செயற்கையான முறையில செய்து கொண்டிருக்கிறாங்க மேலான பெரியார்களே கணவான்களே தகவல்களே இந்த அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்க கூடிய வேலையில தான் இந்த சென்னை அடையாளங்கள் கிட்ட நடந்து கொண்டே இருக்கும் ஒரே அடியாது இல்லையே நாள் வாராண்டா அதுக்குள்ள அடையாளங்கள் உதாரணமா நாங்க பார்க்கலாம் இந்த ஒரு பேன் உண்டேக்குது இது ஒரு அவர் ஓடுதல்லுவேங்க இந்த ஒரு அவர் ஓடினத்துக்கு பின்னால நிப்பாச்சினா அது நிக்க எப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நிற்கும் ஒருவர் ஓடினே நிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் உண்டா ஒரு இருபத்தி நாலு அவர் ஒன்றொரு அல்லது ஒரு மாதம் ஓடுற விஷயம் நிமித்தீங்களா எவ்வளவு பேச நிற்கும் அப்ப இந்த துணியாவை படைச்சு ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷமா ஆகுது அது ஒரே அடியா முடிஞ்ச போறல அது கொஞ்சம் கொஞ்சமா முடியும் அதற்குரிய அடையாளங்களை ரசோல் அல்லாஹேலே சில பெரிய அடையாளங்களை சில சின்ன அடையாளங்களை சொன்னாங்க அந்த அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்குது நதியவர்கள் சொன்ன சில பெரிய அடையாளங்களும் இருக்குது அந்த பெரிய அடையாளங்கள் ஒன்றுதான் அவர்கள் வெளியாகுவாங்க அவர்களுடைய வருகையை வைத்து நபி அவங்க சொன்னாங்க ஒரு ரமதானுடைய மாதத்துல இரண்டு கிரகணம் ஏற்படும் ஒரு ரமதானுடைய மாதத்துல இரண்டு கிரகணம் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படும் அது ஏற்பட்டு உடனடியான நபியோகம் சொல்லல அது ஏற்பட்டு ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷமும் ஆகலாம் ஆக ஒரு ரமதானுடைய மாதத்துல இரண்டு கிரகணம் ஏற்படும் அதற்கு பின்னால அவர் பகே சலாத்துலாம் அதுவும் வருவாங்க முழு உலகத்துடைய முஸ்லிம்களுக்கு ஒரு இஸ்லாமிய கலைப்பா இருப்பான் இப்ப முஸ்லிம்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருப்பாங்க எங்களுக்கு ஒரு ஹலீபா உண்டு தேவை எங்களுக்கு ஒரு தலைவர் தேவை தேடி கொண்டு இருக்கக்கூடிய வேலையில மகதி ஆணை அவர்கள் என்ன தலைவராக்கிடக்கூடாதுன்னு சொல்லி மதியனாவுக்கு வந்துருவாங்க மக்களுக்கு வந்து ஒரு சப்தம் உள்ள இவருடன் பை அசைங்க ஒரு சப்தம் உண்டு வந்தவுடன் மக்கா இப்ராஹிமுக்கும் மத்தியில போய் ஹஜரத் அவர்களுடன் போய் எல்லாரும் பை அசைய ஆரம்பிப்பாங்க அவர்கள் தான் உலக அளவியா முஸ்லிம்களுக்கு இப்பொழுது சலீஃபாவாக தலைவராக இருப்பாங்க அந்த வேளையில் அல்லாஹு சுஹானா முஸ்லிம்களுக்கு நிறைய சொத்துக்களை கொடுப்பான் செல்வங்களை கொடுப்பான் பணங்களை கொடுப்பான் ஒரு பணக்காரர் அவருடைய பணத்துக்குரிய தக்காத்த தலையெல்லாம் வச்சு அலைவாரு அவர்களுடைய தலைமையின் செயலாளர் எப்பொழுது முஸ்லிம்கள் யூசர்களுடன் சில சந்தைகள் நடக்கும் அதுல நடக்கக்கூடிய சந்தை தான் தேனியா என்று சொல்லக்கூடிய அந்த துருக்கியா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுடன் போவாங்க அதற்கு முன்னாலும் முஸ்லிம்கள் அவர்கள் என்ன பெரும் இந்து கொண்டு இருக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான செலவழித்து அந்த மரத்தை வளர்க்கிறாங்க அவங்க சொல்ற வெகு விரைவில் உங்களுக்கு மத்தியில் சண்டை அந்த சண்டை வந்த மரம் தான் காட்சி கொடுக்காது அதனால இந்த மரத்தை என்ன செய்றாங்க வளர்க்கிறாங்க கடல் பகுதியில் பெரிய ஒரு தாப்பையை கட்டி மறைச்சிருப்பாங்க தரை வழியா சொல்லி பெரிய ஒரு தாப்பையை கட்டி மறைச்சிருப்பாங்க இப்பொழுது எழுபதாயிரம் முஸ்லிம்கள் அதற்கு அலேஹி சலாத்துலாம் அவர்களுடைய சந்ததியில வரக்கூடிய எழுவதாயிரம் முஸ்லிம் இந்த அதிகமான ஹதீஸ் கிர பதிவு செய்யப்பட்டிருக்குது வருவாங்க கடல் பக்கமா உள்ள அந்த பகுதிக்கு அம்புகளை எய்ய மாட்டாங்க ஆகிவிடும் மறுமுனைக்கு வருவாங்க அந்த தரைப்பக்கமா உள்ள அந்த சுவர் இருந்து தூள் தூளகா ஆகிவிடும் அதற்கு பின்னால் அந்த ஊருக்கு பெரிய ஒரு இருக்கும் அதற்கு முன்னால வருவாங்க வார்த்தையை சொல்ல அந்த வாசல் தொடர்ந்துவிடும் அந்த ஊரை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வாங்க வெற்றி கொண்டு அவங்களை மனசுல தொங்க விட்டு இருப்பாங்க பொருளை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய வேலையில ஒரு சட்டம் ஒன்று வரும் ஏதோ ஜட்ஜால் வெளியாகி விட்டான் ஏதோ ஜட்ஜால் வெளியாகி விட்டான் மேலான பெரியார்களே கனவாள்களே தகவல்களே இப்பொழுது அவங்க கனிமத் பொருள் எல்லாத்தையும் விட்டுவாங்க யுத்தம் செய்வதற்காஹி சலாஹுலம் சொன்னாங்க உலகத்திற்கு வந்திமார்களும் அவர்களுடைய செய்கின்றேன் என்று அவன் வரக்கூடிய காலத்துல அதிசலம் வருது அவன் வருவதற்கு மூணு வருஷத்துக்கு முன்னால முதலாவது வருஷம் வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மலையில மூன்றில் ஒரு பகுதி தான் இரண்டாவது வருஷம் மூன்றில் இரண்டு பகுதி தான் மூணாவது வருஷம் வானத்திலிருந்து மழை ஒரு தொற்று கூட பெய்யாது பூமியிலிருந்து விளையக்கூடிய அந்த தானியங்கள் எதுவுமே விளையாது அதனால முழு உலகத்தில் உள்ள மக்கள் பயங்கரமான கஷ்டத்தில் இருப்பாங்க இம்மிருகங்கள் ஒட்டகங்கள் ஆடுகள் மாடுகள் தாக கால செத்துக் அந்த வேலையில சந்த வருவாங்க அவன் வானத்திற்கு உத்தரவிடுவான் வானத்திலிருந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் பூமிக்கு உத்தரவிடுவான் தானியங்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கும் அவன் கேட்பான் இந்த உயிரி தரவான் அந்த உயிராக்கி கொடுப்பான் ஒராளுடைய நல்ல வாலிபன் இழந்திருப்பான் இவன் கேட்பான் நீ என்ன கொண்டு ஈமாற்கொள்ளும் அப்படின்னு உன்னுடைய வாலிப மகனை நான் உயிராக்கி தாரே என்னுடைய சொல்லு எப்படின்னு சொன்ன அவன் உயிராக்கிறதல்ல அந்த மகனுடைய உடம்புக்குள்ளால சேத்தான் போய் இருந்து கொள்வான் உடனடியா சேத்தானுடைய தோற்றத்தலைவன் வெளியில வருவான் இதை பார்த்த பலகீரமான இமான் அந்த தஜ் ஜாலையற்றுக் கொள்வாங்க நிறைய சொன்னாங்க அவருடைய வலது கண் பொட்டையாக இருக்கும் அவனுடைய நித்தியில எதப்பட்டிருக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் அவனுடைய வலது பக்கத்தில் ஒரு தோட்டம் அவருடைய எழுது பக்கத்துல ஒரு நரகம் இருக்கும் ஆனா வலது பக்கத்தில் உள்ள தோட்டம் அது நரகமாக அல்ல மாற்றிவிடுவான் இடது பக்கத்தில் உள்ள அந்த நரகத்தை அல்லா தொருக்கமாக மாற்றுவான் அவனை கொண்டு யாரை யாரை அவன் தோற்கத்தில் போடுவான் நரகமாக மாறும் அவரை யாரும் நிராகரிப்பார்களோ அவர்களை தூக்கியமாக பயங்கரமான அநியாயங்களை நுழைவிட்டும் அந்த பல விதங்கள் நுழைவ முயற்சி செய்வான் அவனால் அவனுடைய பெரிய ஒரு படைக்கும் அவர்கள் யுத்தம் செய்ய போகின்றேன் இப்பொழுது அந்த ஆயுதாரிகள் சொல்லுவாங்க இவனை உடனடியாக கொண்டு விடுவோம் சொல்லுவாங்க இல்ல இல்ல எங்களை தலைவரை யாரையும் கொள்ளவான சொல்லி இந்த இஸ்லாமிய சகோதரனை அந்த தலைவர் பொழுது இவனுடைய தலையில வாழ வச்சு நேர தலையிலேந்து உடம்ப இரண்டு துண்டாக நீங்க இவனை என்ன செஞ்சிருங்க அறுத்துருங்க இப்பொழுது இரண்டு துண்டு ஒரு துண்டு வலது பக்கம் ஒரு துண்டு இடது பக்கம் நடுவாழ தச்சால் நடப்பான் நடத்துற கொஞ்ச நேரம் இதுக்கு பின்னால என்ன ஒண்ணும் செய்யலா இப்பொழுது அவருடைய கழுத்தரை வச்சு அவன் அறுக்க பார்ப்பான் அவனுடைய கழுத்தை அல்லாஹ் செம்பு மாதிரி ஆக்கி வைத்து அந்த இஸ்லாமிய சகோதரிடைய கழுத்தை அல்லா செம்பு மாதிரி ஆக்குவான் எவ்வளவோ முயற்சி செய்வான் அவனுடைய கழுத்தை அறுப்பதற்கு அறுக்க முடியாது அவன் தூக்கி அவனுடைய நரகத்துல போடுவான் ஆனால் அல்லாதை சுருக்கமாக மாற்றுவான் நபி அவங்க சொன்னாங்க அல்லாஹிடத்துல மிகப்பெரிய பதவியை பெற்றவர் இந்த மனிதர் தான் மேலாள பெரியார்களே கணவான்களே அவர்களே பலஹீனமான இயமான உள்ளவங்க எல்லாமே அவனை பின்பற்றிருவாங்க நவியவங்க சொன்னாங்க அந்த பார வேலையில நான் இருந்தா அதுல இருந்து உங்களை பாதுகாக்க முயற்சிப்பேன் நான் இல்லாசினீங்க அவருடைய இந்த பித்தளவுல இருந்து பாதுகாத்துக் கொள்ள சூரசுள் சகப்பனுடைய ஆரம்ப ஆயத்தைகளை ஓதிக்கொள்ளுங்க உங்களை பாதுகாத்து வேலையிலான் அந்த அதற்கு முன்னால தான் அதில் சுமார் ஏழு வருஷம் உலகத்துல வாழ்வாங்க அவர்கள் திருமணமும் முடிப்பாங்க அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலான் அதில்லாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவாங்க சிரியா நாட்டுடைய தலைநகரத்துல தமஸ்கத்துல மஸ்ஜித் உமவின்னு ஒரு பள்ளிவாசல் இன்று வரைக்கும் இருக்குது அந்த மசித் உமவி என்ற பள்ளிவாசலுடைய கிழக்கி திசையில் உள்ள வலது மினாராவுல அதற்கை இரண்டு மலக்குமார்களுடைய தோல் பட்டைகளை அவங்க வந்து அந்த மினாரால வந்து இறங்குவாங்க அந்த மினாராவுடைய பள்ளிக்கு இறங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு ஏனி ஒன்று வைக்கப்படும் அந்த ஏனிலிருந்து இறங்கி கீழே வருவாங்க இப்பொழுது மக்கள் எல்லாம் சுபக தொழகைக்காக வேண்டி அந்த அதாவது அந்த மஸ்ஜித் உமவி பள்ளிவாசல்ல எல்லாரும் கூடியிருப்பாங்க இப்பொழுது அதற்கு அவர்களை பார்த்து மஹிதம் உங்களுக்கு தான் அதனால நீங்க சொல்லுவீங்க அதற்கே சலாத்துப்பாங்க அதற்கை பின்னாலும் சொல்லுவாங்க மேலான பெரியார்களே கணவான்களை சகோக்களை அதரால் ஒப்பு கரையிற மாதிரி கரைஞ்சு உப்பு எப்படி கரையுமோ அதே மாதிரி அல்லாஹுல உலகத்தில் உள்ள அதிகமான கிறிஸ்தவர்கள் அதற்கேத்து குரான்ல வருது மரணிப்பதற்கு முன்னால அவரை கொண்டே மாறிவாங்க உலகத்துல சிலுவைகள் எல்லாம் உடைச்சி போட்டுடுவாங்க பண்டிகைகள் உள் உலகத்துல முஸ்லீம்களுடைய ஆட்சித்தான் இருக்கும் மேலான பெரியார்களே கனவாங்களே தகவல்களே அந்த கட்டத்திலேயும் பலவிதமான யுத்தங்கள் நடக்கும் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் பாதகமாக அந்த யுத்தத்துடைய வேலையில்தான் இந்த மரங்கள் இந்த கற்பாறைகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு சாதகமாக காட்சி சொல் எதை சொல்ல வாரோமண்டா இந்த சமீப காலத்தால் நடக்கிற இந்த இன் திறன் எல்லாம் அதற்குரிய ஒரு முன்னுரை மாதிரி இருக்கும் ஒரே அடியா உலகம் மாற்றப்படாது என்ன செய்ய அதற்குரிய ஒரு முன்னேற்பாடா தான் இந்த உலகத்தில் ஏற்பாடாக இருக்கலாம் அவர் மௌத்தும் அதற்கு பின்னால் அவர் வருவாரு மேலான பெரியார்களே கனவான் கணேஷ் அவர்களே அதற்கு பின்னால்தான் அவர்கள் அங்கே தான் யூதர்களுடைய போட்டி லுத்துன்னு சொல்லக்கூடிய இடத்தில்தான் யூதர்களிட்லாம் அந்த வேலையில உலகத்துல பயங்கரமான பலக்கத்தை ஏற்பட்டு கொண்டிருக்கும் எந்த அளவுக்குண்டா பூமியில மறைந்திருக்கிற அனைத்தையும் அல்ல வெளியாக்கி விடுவான் பூமிக்கு மேலா குரல்ல வருது இதால் அருது அருது அக்காலஹா وقال ان كان ما لها يومئذ تحدث اخبارها بان ربك اوحا با لها اذا زلزلت الارض قوم يدنديك بضرهان موريلا اذا زلزلت الارض زلزلها فباخرجت الارض اثقالها قومك كيلال الصميك الفارغلن وميقي ميلال كنوندو ود وقال ان كان ما لها مندن د بوميه 파테케 파레 உங்களுக்கு என்ன நடறச்ச இப்படி பூமி மனிதருடன் பேச்சும் அதற்கு மேலால் உள்ள செய்திகளை எல்லாம் அறிவிக்கும் அந்த என்னுடைய இனத்தை அனுப்ப போகின்றேன் அது தான் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பு அந்த படைப்பு வந்தா அவர்களால எதிர்நோக்கே அதனால் நீங்க எல்லாமோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நல்லவர்களை கூட்டிக் கொண்டு அந்த தூர் சீனா மலைக்கு போய்விடுங்க அவர்கள் உயர்ந்த இடத்திலிருந்து அவர்கள் விரைந்து விரைந்து இந்த வருவாங்க அவர்களை பற்றி படையின் அவர்கள் பல கருத்துக்களை சொல்றாங்க அதிகமான கருத்துப்படை அவங்க கட்டையானவர்களாக சின்ன சின்ன மனிதர்களா இருப்பாங்க ஆனா அவங்க எண்ணிக்கைய சொல்லையில சிறியால பபிரியான்னு சொல்லி ஒரு கொள்ளம் ஒன்று இருக்குது நாங்க ஜோடான் பபிரியானு சொல்லி ஒரு கொள்ளம் ஒன்று இருக்குது நாங்க ஜோடான் போன வேலையில தூர தெரிஞ்சுங்களை காசி சந்தாங்க முதல தண்ணி தண்ணி இருக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் ஒவ்வொரு மலைகள்ல போய் ஒதுங்கிக் கொள்வாங்க மேலான பெரியார்களே கணவான் கணேஷ் அவர்களே அந்த வேலையில இந்த பயங்கரத்தை ீங்க நீங்க சொல்லக்கூடிய வேறையில நாங்க மாவை குடைக்கிறோம் எங்களை ரொட்டி சுடுவதற்கு கூட தைரியம் இல்ல எங்களுக்கு பயமா இருக்குமோ அதுவே அந்த காலத்துல முஸ்லிம்களை போதும் சொல்லுவாங்க அவங்களோட வயிறு நிறைந்து விடும் அதுல சொல்லுவாங்க அவங்களோட சாகம் திரிந்து விடும் இப்படி சில நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய வேலையில இந்த செய்வாங்க நாங்க பூமியில் உள்ளவங்க எல்லாத்தையும் கூட செஞ்சா சேர்ந்து அம்புக எடுத்து வானத்தின் பக்கம் உயர்த்துவாங்க சொல்லுவாங்க அந்த மேல பெற்று திரும்பி வரக்கூடிய வேலையிலும் நடக்கும் பின்னால் அல்லாஹ் பெரிய ஒரு மிருக தடுப்பு அந்த கொண்டு போய் அல்லா நடக்கூடிய ஒரு இடத்துல போய் போட்டுவிடும் அம்புகள் பாவ சந்த ஈட்டிகளை முஸ்லிம்கள் ஏழு வருஷமா எரிப்பாக எரித்தி முடிக்கலாம் ஏழு வருஷம் ஏன வருமா எரிப்பாங்க அப்படி எரித்தும் அவர்களால் எரித்து முடிக்க முடியாத அளவுக்கு முழு உலகமும் இருக்கும் அந்த அனுப்பி வைப்பான் அசிங்கங்களையும் அல்லா கழிவான் இப்பொழுது உலகம் பூரா ஒரு அமைதி ஒரு மனமான காத்து எந்த அளவுக்கு பறக்கத்துல சொன்ன நபி சொன்னாங்க ஒரு மாதுரம் பழத்தை கொண்டு ஒரு பெரிய குடும்பம் சாப்பிடுவாங்க அப்போ பெரிய மாதுள அந்த மாதுரம் பழத்துடைய வச்சு அவங்க குடை மாதிரி பாவிப்பாங்க ஒரு ஆற்ற கலக்கக்கூடிய பாலை வச்சு பெரிய ஒரு குடும்பம் சாப்பிடுவாங்க அவங்கள பசி போய்விடும் அந்த அளவுக்கு அல்லா பர்க்கத்துக்களை கொட்டி கொண்டே இருப்பான் அந்த வேலையில தான் அல்லாஹ் கூறுவான் இப்பொழுது நான் பெரிய ஒரு புகையை அனுப்ப போகின்றேன் இன்றைக்கே அவங்களுடைய மூக்குக்குள்ளால் அந்த புகை போனா அவர்களுடைய பின் துவாரத்து வழியாக அந்த புகை வெளியில வரும் அவ்வளவு கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் பெரிய அடையாளங்கள் உள்ளது மகதியாலே சலாத்தலம் வாரது வரது புகையைப்பான் கூறுகின்றோம் கருத்துப்படி பிளந்து கொண்டு அந்த தாபத்து மிருகம் வெளியில வரும் இந்த வேலையில சூரியன் மறைந்ததுக்கு பின்னால அல்லாட்ட வரும் அனுமதி கேட்கறதுக்கு முதலாவது சூரியன் சஞ்சிதா செஞ்சு அல்லாட்ட மீண்டும் அனுமதி கேட்கும் நான் கிழக்கிலிருந்து உதிப்பதற்கு அந்த வேலையில நீ நீண்டும் உல அனைத்து முஸ்லிம்களும் மரணித்து விடுவார் கடல்லுவாங்க அதற்கு பின்னால அவங்க மிருகங்கள் மாதிரி நபியுடைய கணிதகள் எப்படி ரோட்ல சேருமோ அதே மாதிரி ஆண்களும் பெண்களும் ரோட்ல சேர்ந்து கொண்டு எப்படி கொண்டிருப்பாங்க அந்த வேலையில முதலாவது அந்த மேலான பால் கொடுக்கூடிய பால் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதை மறந்து விடுவாங்க கற்ப முற்று பெண்மணியும் அவளை விடும் யாருக்கும் எந்த அளவுக்கு அவருடைய கொள்வந்து விரிச்சி போடுவாரு விற்பதற்கு அதை மடிக்கிறதுக்கு முன்னால கையாமனால் வந்துவிடும் அந்த பயங்கரம் வந்துவிடும் அதன் மூலமாக உலக உள்ள மக்கள் எல்லாருமே அழிந்து விடுவாங்க முழு உலகத்தில் உள்ள அனைவர்களுடைய உயிரும் வாங்கப்பட்டு விடும் இப்பொழுது கடைசியாக அதற்கு இப்பொழுது அல்லாஹ் கூறுவான் அரிசை சுமக்க கூடிய மணக்குமார்களே மரணித்து விடுங்க இப்பொழுது அவர்களும் மரணித்து விடுவாங்க அல்லாஹ் அதற்கு முன்னால அல்லா கூறுவான் ஜிப்ரஎல் ஜிப்ரேல் மரணித்து விடுங்க அல்லாவுடைய அரிசி பேச ாய்ரு அவர்களையும் அல்லா மரணிக்க செய்து அதற்கு பின்னால உலகத்துல வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அல்லாஹ் தனியா நாற்பது வருஷம் உலகத்துல இருப்பான் அப்படி தனியா இருக்கக்கூடிய வேலையில தான் அல்லா கேட்பான் மனிதம் யாருடைய கையில் ஆச்சு உலகத்துல பெருமை அடித்துக் எங்க உலகத்துடைய தலைவர்கள் எங்க யாருடைய கையில் ஆச்சு யாருடைய கையில் அதிகாரம் அல்லாவுக்கு பதில சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க அதிகாரம் சொல்லு நாற்பது அல்லா தனிமையில இருந்து அதற்கு பின்னால தான் மீண்டும் அவர்களுக்கு உயிரை கொடுத்து அல்லாஹ் இழுப்பாட்டு இரண்டாவது சூறு ஊழப்பட்டு அதற்கு பின்னால தான் மஸ்தருடைய அந்த விடயங்கள் நடக்கும் முதிரி இரவு இருக்குதோ அதே மாதிரி வரும் அந்த காலத்துல ஒரு மனிதன் காலையில் மாறி விடுவான் மாநில முஸ்லிமாயிருக்க ஒரு எடுவான் அதனால அவங்க சொன்ன அந்த பெரிய அடையாளங்கள் வராவிட்டாலும் அந்த சின்ன சின்ன எங்களை எந்த அளவுக்கு செய்வோமோ அந்த அளவுக்கு எங்களோட ஆகராசன முன்னால உங்கள்ட்ட இருக்கிற ஐந்த பெரிய ஒரு அனிமர் பொருளாயிடுங்க முதலாவது சொன்னாங்க கபட ஆரமிக் வயோதிபம் வருவதற்கு முன்னால உங்களோட வாரிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க கபட சுக்கமிக் நோய் வருவதற்கு முன்னால உங்களோட ஆரோக்கியத்தை பெரிய ஒரு கொள்ளை பொருளை எடுத்துக்கொள்ளுங்க உயனாக்க கபல பக்கரை வறுமை வருவதற்கு முன்னால செல்வத்தை நீங்க ஒரு கனிமத்தை எடுத்துக்கொள்ளுங்க உன் பராக்க கப்பல சொகலி ஓய்வு இருக்கக்கூடியதை எடுத்துக்கொள்ளுங்க நீங்க பிஸியாக வேலையாகுவதற்கு முன்னால மௌத்து வருவதற்கு முன்னால உங்களோட இந்த அஞ்சு மின்னல்கிட்ட இருக்குது ஓய்வு இருக்குது செல்வம் இருக்குது மேலான பெரியார்களே கணவான் கணேஷ் அவர்களே அதனால பெரிய ஒரு கொள்ளை பொருளா நினைச்சு எப்படி மக்கள் எங்களுடைய துணியாவுக்கு எங்கட தொழிலுக்கு எங்க குழந்தைகளுடைய படிப்புக்கு மற்ற எங்க வீடு தொழிலுக்கு நாங்க ஈடுபடுற மாதிரி எங்க நேரங்கள காலங்களைக்கு விருப்பமான அமல்கள்ல வணக்கங்களை நாங்க செலவழிக்கும் திடாவும் கிடைச்சிடும்ாரும் கிடைும் அதற்கு மாற்றமாக காலை முதல் மாலை வரைக்கும் தொழில் வியாபாரம் வியாபாரம் துணியா நீதிபட்டு திடீர்னு உயிரை வாங்கிறாரே என்னை புண்ணியம் பிற்படுத்திய நான் என்னிடத்தில் உள்ள அனைத்து மனங்களையும் சதக்க குடுத்துட்டு நான் நல்லாமலை செய்து கொண்டு வருகின்றேன் அந்த மோசமான நிலை எனக்கு உங்களுக்கும் உலகத்துல எந்த முத்திரிமுக்கும் வரக்கூடாது அதனால நல்ல ஒரு காலத்தை நல்ல ஒரு நேரத்தை அலா எங்களுக்கு சாதகமான நிலைமையல்லாக்கி தந்திருக்கிறான் இதை பயன்படுத்தி வைத்து அதே அடிப்படையில் யாழ்லா இந் உலகத்துல பயங்கரமான சித்தனாக்கள் இருந்து அனைவர்களையும் நீ முழுமையாக பாதுகாப்பாயா யாழ்லா இந்த மோசமான சித்தனாக்களில் எங்களுடைய குழந்தை குட்டிகளை பாதுகாப்பாயா எங்களுடைய ஆண்கள் பெண்களை பாதுகாப்பாயா யாழ்லா முழு உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயா நாங்க உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையை வாழ்வதற்கு தோற்றி செய்வாயா ரப்பே ரஹ்மானே உன்னுடைய அனைத்து முழுமையாக பின்பற்றி நடக்க உதவி பின் முடிவைடி ஆார்களோ எங்கள்டர்கள ஒவ்வருடையானாயசான சேவைகளை நிறைவேற்றி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களையும் நீ விரும்பக்கூடிய முறையிலே தீனுடைய வாழ்க்கையில் அமைத்து விடுவாயாக